என்ன சஜயமா வெள்ளைன்னு சொல்லி வெயிட்டி விஜயத்துக்கு போயிட்டு வரீங்களா என்ன விசேஷம் ஒரு மாப்பிள்ள வைக்கிறக்காக போயிருந்தோம் பேசிட்டு வந்தோம் அதுக்குதான் போயிட்டு இருந்தோம் வேற ஒண்ணும் என்ன பார்த்து பேசி முடிச்சுட்டீங்களா மாப்பிள்ள என்ன பண்றாரு வில்லேஜ்ல இருக்கிறாப்ல அதான் போனான்னு பாத்தோம் பேசினோம் அவரு டிகிரி பிடிச்சிருக்கிறாராம் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கிறாராம் என்னமாமா சும்மா இருக்கிறாருங்கறியா அதான் நானும் கேட்டேன் அத கேட்டதுக்குதான் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க ஏன் மாமா என்னாச்சு இல்லப்பா அவருக்கு அவங்க பாட்டை முப்பாட்டு ஏகப்பட்டது கிடக்குதான் அதிகளை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே போதும் அவருக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வசதியான இடம் அதனால அந்த பையனுக்கு இருக்கிற காசு இப்போ சொத்துக்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் ஒன்று வேலைக்கு போக வேண்டாம் சொல்லிக்கிட்டு பிரபல அப்படியாமாமா அப்புறம் என்ன இருக்கிற காசை வச்சு சம்பாதிச்சுக்க வேண்டிய அப்ப ஓகே சொல்லிட்டீங்களா ஓகே சொல்லணும் நான் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன் எப்பா எல்லாம் சொத்து போத்து இருக்க எல்லாம் சரி கையில நீங்கள் ஏதாவது ஒரு சம்பாரிச்சு நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்மளை திறமை வெளிக்காட்டணுமா இல்லையா இப்படி அப்பா சம்பாரிச்சார் தாத்தன் சம்பாரிச்சாருன்னு இருக்கிற சொத்துக்களை பார்த்துக்கிட்டு இல்லாமல் உன்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னு நீ காட்டணும்ல நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னத்தை சாதிக்கிறோம் அப்படிங்கிறது நீ வெளியில் கா காட்டணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த பையன்கிறாப்புல ஆட என்ன இதான் இவ்வளோ சொத்து இருக்குது இதுக்கு மேலே நம்ம என்னங்க சம்பாதிக்க போகிறோம் இருக்கிற ஜத்தை வச்சு பராமரிச்சு தலைமுறைக்கு அதாவது நம்ம பத்தி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப இந்த போன வாரம் சீனாவுக்கு போயிருந்தேன்டா யார் மாமா அடைய கூட்டிட்டு போயிருந்தேன் அங்க வந்து வாங் ஜலின் அப்படின்னு ஒரு பெரிய தொழில் அதிபர் இருந்தாரு அவரை போயிருந்தா அப்படி ஏதார்த்தம் வர பார்க்கற மாதிரி இருந்தது அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப அவரு அவருடைய சொந்த கதை சுக கதை எல்லாம் அப்படியே மாமா அவருக்கு என்னமாமா கவலை கவலை ஒண்ணும் இல்ல அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து கோடி டாலர் அட்டேங்கப்பா நமக்கு ஒரு கோடி ரெண்டு கோடியே பார்க்க முடியாது இவர் ஒன்பதாயிரம் கோடி வச்சிருக்கிறாரா அடா ஆமாடா அவரு அதே அவர் பேர் வந்து வாங் ஜியான்லின் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாராம் வாண்டா குழுமம் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக ஆரம்பிச்சிருக்கிறாரு அதில் ஆரம்பித்து கொஞ்சம் ரியல் எஸ்டேட் இடங்களை வாங்கறது கொடுக்கறது விற்கிறது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் படம் சேர்ந்தோன்னா ஒரு தேட்ரு ஒன்று அப்புறம் ஒரு தேட்ரு ரெண்டு தேட்டர்ன்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ அவர்கிட்ட மட்டுமே ஒரு ஆயிரம் தேட்ரு வச்சுருக்கிறார் அப்புறம் ஆயிரம் கொஞ்சம் கொஞ்சமாக பாய் இன்றைக்கி கையில் இருக்கிறது பத்தாயிரம் தேட்ரு வச்சுருக்கிறார் அவர் அவர்கிட்ட அப்புறம் அது மால்கள் இந்த மாதிரி இருந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு அப்புறம் தீம் பார்க்கு இந்த மாதிரிலாம் அதை பணம் பாட்டுக்கு வந்து கூட்டிக்கிட்டே இருந்திருக்கு சரி வர வர எதாவது பண்ணி பண்ணி பண்ணி இன்றைக்கி பார்த்தா மிகப்பெரிய தொழிலதிபராக சீனாவில் இருக்கிறாரு ஒரு நண்பர் மூலமாரு அவர்கிட்ட பையன் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இப்படி எல்லாம் கூட ஒரு சர்வீஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பரவாயில்லையா நல்ல மனசனாரு பரவாயில்லையா சரி சொல்லுங்க அவர் என்ன பண்ணாரு அவருக்கு என்ன ஒரு கவலைன்னா அவருக்கு ஒரு மகன் இருக்கிறேன் அந்த பையனை கூப்பிட்டாரு அப்பா இங்கே வாப்பா அந்த பார்த்தி அசிமா வந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு அப்புறம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த பையன்கிட்ட அப்பா அவன் பேர் என்னப்பான்னு கேட்டேன் பேரு பாங் சிகோங் அப்படின்னு சொன்னேன் அந்த பையனுக்கு இருபத்தி ஒன்பது வயசாக என்னப்பா வேலை வைக்கிறேன் என்ன எதுன்னு கேட்டேன் அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அவங்க அப்பா கிட்டே கேட்டேன் என்னங்க பையன் நல்லா இருக்கானே என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கொத்த பாதுகாக்கிறதுக்கு இவன் ஒருத்தன் தான் வாரிசு இந்த இருக்கிற சொத்துக்களை பார்த்துக்கடா இந்த கம்பெனியை பாடுறா அதில் இருக்கெல்லாம் பாடுறான்னு சொன்னால் இப்ப அதையெல்லாம் விட்டுக்கிட்டு இவன் தனியாக போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறேன் இவனை நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் என்னட்ட கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஐயா நல்ல விஷயந்தானுங்களே பையன் வந்து அவனுக்கிட்ட எவ்வளோ திறமையாக இருக்குது அப்படின்னு வெளியில் கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணுறாப்புல நீங்கள் காசு கொடுத்து பிஸ்னஸை பண்ண சொல்லுங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் அவனுக்கு சப்போர்ட்டாக பேசினேன் பார்த்தா அந்த பையனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு இதைத்தான் அங்கிள் நானும் சொல்கிறேன் எங்கள் அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு அவர் இருக்கிற பிஸ்னஸே பாரு பாருங்கிறாரு என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் நான் யாருங்கிறதுனா உலகத்துக்கு காட்டணும் அதுக்காகத்தான் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன் அவர் அதை விட்டு இப்படி இருக்கிறத பாருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனை என்கிட்ட சொன்னாப்பில் அப்புறம் சரி வட்டி பேசி சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானம் பேசி இப்போதைக்கு அந்த பையனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு கோடி ரூபா அவர் கொடுத்துருக்கிறார் அந்த பையனை அதான் கேட்டாப்புல ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஒன்று ஆரம்பித்து இந்த சமூக வலைத்தளத்தில் அங்கே வந்து வெய்போ அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளம் இருக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு கோடி பேர் வந்து இந்த பையனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இதை வச்சு அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வரோம்னு சொல்லி அந்த பையன் ட்ரை பண்ணிக்கிட்டுருக்காப்புல அதாவது எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் அப்பா சொத்து பாட்டஞ்சொத்தெல்லாம் வேண்டாம் என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் நான் யாருன்னு உலகத்துக்கு காட்டணும் அப்படின் சொல்லி அங்கே இருக்கிற அந்த சீனாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அவ்வளோது முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷாங்காயில் ஜியோடோவ் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அவங்க ஒரு சர்வே நடத்தியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நூற்றி பெரிய பெரிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய வாரிசுகள் எல்லாருமே அந்த அதில் பரம்பரை சொத்தை விட்டுட்டு நாங்கள் சொந்தமாகத்தேன் தனியாக பிஸ்னஸ் பண்ணி எங்களை யாருன்னு காட்டுன்னு சொல்லி வெளியில் வந்துருக்குறாங்க அந்த அப்பா அம்மா சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிற அந்த கம்பெனியை எடுத்து நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவெல்லாம் வெளியில் வந்திருக்காகலாம் இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை எல்லாம் இங்கே இருக்குது இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்குது அதான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன் நம்ம ஊர் மாப்பிள்ளையும் அந்த மாப்பிள்ளையும் நினைக்கும் போது இவ்வளோ வித்தியாசம் இருக்குது நமக்குள்ள ஒரு உறுத்தலாக இருந்துச்சு அதத்தான் உ சொல்லாம் அப்படியா மாமா ஏத மா சரின்னு சொல்றீங்க இதுல சாரி தப்பு என்ன இருக்கு அப்ப மனப்பான்மை அந்த மாதிரி இப்ப இங்க இருக்கிற மாப்பிள்ளை என்னன்னா இருக்கிற சொத்தை நம்ம பாதுகாத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவரு அவருடைய அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க அந்த பிள்ளைய அப்பா இது சொத்து பூரா உனக்குத்தேன் நீ சம்பாரிச்சு நீ இதெல்லாம் பண்றத விட இருக்கிறத நீ பத்திரமா பாதுகாத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த மனப்பான்மையில வளர்ந்ததுனால அந்த பையனுக்கு அப்படி இருக்கு அங்கே இருக்கிறவங்க எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் வந்து நம்ம சம்பாதிக்கணும் நம்ம யாருமே காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏன்னா உழைப்புக்கு மரியாதை கொடுக்குறாங்க அவங்க அதனால அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு இதோட இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த அமெரிக்காவில் ஒரு புதுசாக ஒரு அதிபர் வந்திருக்கிறாரு அவர் பேர் தெரியுமா ஆமாமா ட்ரம்ப் வந்திருக்கிறாரு அந்த ட்ரம்ப்புக்கு வந்து நம்ம வாங் ஜியான்லின் அவர் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் ஏன் ஆமா அவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு அந்த இவர் என்ன வாங் ஜியலின் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு AMC தேட்டர் அப்புறம் லெஜெண்ட்ரி என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா ஆயிரம் கோடி டாலர் அங்கே வந்து முதலீடு பண்ணியிருக்கிறார் அமெரிக்காவில் பண்ணி அங்கே ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலையெல்லாம் கொடுத்து அது ஒரு பெரிய நிறுவனமாக அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அயல் நாட்டில் இருந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து ஒரு மாதிரி அவங்களெல்லாம் வெளியில் போக வைக்கணுங்கிற மாதிரி முயற்சியில் பண்ணிக்கிட்டு அதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறார் மோஷன் பிக்சர்ஸ் தலைவர் மூலமாக ட்ரம்ப்புக்கு வந்து சில எச்சரிக்கைகள் கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் கம்பெனியை மூடிட்டோம்னா உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாதிப்பு அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா தேட்டர்லேயும் வந்து ஆங்கில படங்கள் தான் நாங்கள் அதிகமாக திரையிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ உங்கள் நாட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இங்கே ஓடுறது மூலமாகத்தான் அதனுடைய வசூல் அவங்க வந்து சாதனைகள்லாம் படைக்கிறாங்க அதனால் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா இங்கே இருக்க தேட்டரில் எல்லாம் உங்கள் படங்கள் நாங்கள் திரையிட இந்த மாதிரி சில எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கிறார் இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மறைமுக போர் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படியேப்பா இவ்வளோ விஷயம் இருக்கா அதில் இதெல்லாம் உலக நாடுகளில் இப்படியெல்லாம் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் அவர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தே சரிங்க ஐயா பார்த்துக்க பையன்ட்டு ஒரு அட்வைஸ் பண்ணி அப்பா நீ வந்து நல்லபடியாக பாரு அப்பாவோட சொத்து இருக்கிற வழி இருக்கட்டும் என்னைக்கு இருந்தாலும் நீ உன் பிஸ்னஸை பண்ணி நீ யாருங்கிறத காட்டிட்டு அதுக்கப்புறம் நீ ரெண்டையும் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் அதனால் நீ அந்த மாதிரி பண்ணப்பான்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணி பேசி சொல்லி தான் அப்புறம் நான் பரப்பிட்டேன் அப்படியா வரும்போது எதுவும் அவரு கொடுத்தாராவா அவர் சொன்னார் ஐயா நீங்கள் நட்டினை நோன்வெஜ் நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறியே சரி என்னுடைய சார்பாக அதுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா தாரே நீங்கள் அதை வச்சு உங்கள் நட்டை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு செக் எடுத்து கொடுத்தாரு அப்படியாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அதை போய் நம்ம வாங்கிட்டு அவர்களே வந்து உழைப்பால முன்னேறோம்னு சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம அதை வாங்கிட்டு வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க நம்ம முயற்சியெலாம் நம்ம சம்பாரிச்சுக்கும் அதே போய் அவங்கள்ட்ட போய் கடன் ஓசி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் ஐயா உங்கள் வாரிசு உங்கள் பையன் அவரே உங்கள் வணத்தை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு சும்மா உங்கள பார்த்துட்டு போகணும்னு வந்தாலும் நான் போய் எடுத்துட்டு போனால் அது நல்லா இருக்காதுங்கய்யா அதனால இது இருக்கட்டும் நீங்க எங்களுக்கு நட்டினைக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படியா என்ன கேட்டியா அதாவது நட்டினை நேயர்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெக்கார்டிங் பண்ணி கொடுங்க அதை வந்து நாங்கள் எங்கள் மக்களுக்காக போட்டு ஒளிபரப்பு காட்டலாங்க நட்டினை நேயர்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படியா எதுவும் பேசி கொடுத்தாரா அவர் சொன்னாரு ஐயா அஞ்சு நிமிஷம் இல்லை அஞ்சு மணி நேரம் இல்லை ஐநூறு மணி நேரம் பேசுனாலும் எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஆனால் பேசுகிறதுனால எந்த விலையும் வரப்போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை உழைப்பு தாங்க ஐயா அந்த உழைப்பு இருந்ததுன்னா எவ்வளவு வேணாலும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் எவ்வளோ பேரை வேணாலும் நம்மளால் குமிக்க முடியும் அந்த உழைப்பு இல்லைன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் தொகை நம்ம கையில் இருந்தாலும் அதை விட்டு காணாமல் போயிடும் அதனால் எல்லாேருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உழைப்பு அத மட்டும் நீங்க நம்பி இருங்க எந்த காலத்திலையும் வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமாக பேசி முடிச்சுட்டார் அப்படியேங்கப்பா கரெக்டா தான் சொல்லிருக்கிறாரு அப்பா இனிமே நம்ம உழைக்க வேண்டியதா வேற வழி இல்ல இனிமேனடா எப்பவும் நம்ம அதை தானே பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் சொன்னார் அவரும் அதைதான் பண்ணியிருக்கிறார் அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைப்புக்கு முன்னுரிமை கொடுப்போம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் சரிமாமா நான் எனக்கு டைம் ஆச்சு நானும் உழைக்க போறேன் நீங்க நல்லா உழைச்ச முன்னேறுங்க சரி வரட்டா சரிப்பா பார்த்து போயிட்டு வா